இயற்கை நற்றினை நேயர்களுக்கு இனிய வணக்கம் உலக தமிழ் உள்ளங்களுக்கு நல்ல பல கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது நற்றினை தற்பொழுது உடல் மனநலம் தொடர்பாக பல கருத்துக்களை வழங்கலாம் என்று ஒரு முடிவு செய்திருக்கிறது இயற்கையாவே உடம்பு எப்படி நல்லா வச்சிருக்கிறது அப்படிங்கறத பற்றி பல கருத்துக்களை வழங்குவதற்காக இயற்கையாளர் ஐயா முனிராஜ் அவர்களை தொடர்புக்கிறோம் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை நீங்க தாராளமா எப்ப வேணாலும் செஞ்சு அனுப்பலாம் அல்லது எழுத்து வடிவில் சந்தேகங்களை கேட்கலாம் எல்லாத்துக்கும் பதில் வழங்குவதற்காக தயாராக இருக்கிறார்கள் இப்பொழுது ஐயா முனிராஜ் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா உங்களை பற்றி உங்களுடைய பேர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நட்டினை நேயர்களுக்காக கொடுங்க முனிராஜ் என்ன வந்து மௌனானந்தன் முனிராஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க மக்கள் எங்களோட குரூப்லாம் அது என்ன கிடையாது மௌனானந்தம் மௌனம்தான் ஆனந்தமான விஷயம் அப்படின்றத வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் வலியுறுத்தாகவும் சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் நம்ம வந்து அந்த கான்செப்ட வந்து பெயர்லயே முன் ஒழிஞ்சிட்டு முன்ல வச்சிட்டோம்னா அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த விஷயத்த கேட்க தோணும் இல்லையா அதுக்காக அந்த மௌனானந்தன் அப்படின்னு அதை வச்சிருக்கேன் அப்ப மௌனானந்தன் முனிராஜ் அதே உங்களுடைய பெயர் முழு பெயர் மௌனத்துல அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு சொல்றீங்க மௌனம் தான் சிறப்பானது இந்த மௌன விரதம் அப்படின்லாம் இருக்கிறாங்களே அது என்னங்க ஒரு முறை இருக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா நீங்க இருப்பீங்களா நம்ம மௌனம் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து பதில் நீண்ட பதில் அதை சுருக்கமா நான் சொல்லிக் கொடுக்குறேங்க சொல்றேங்க இப்போ சொல்லுங்க மௌனம் அப்படின்றது வந்து நாலு வகைப்படும் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் வகுத்த அந்த வகையில வந்து வாக்கு மௌனம் காஸ்த மௌனம் மண மௌனம் மகா மௌனம் அப்படின்னு நாலு விஷயத்தை வந்து வலியுறுத்துவாங்க இதுல வந்து வாக்கு மவுனம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து வடமொழி சொல் உடல் அதாவது அசைவில்லாம இருக்க பழகிக்கிறது சரி உடலை வந்து அசைவு இருக்க பழக்கிறது தான் காஸ்ட மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது சரி மூணாவது இந்த ரெண்டையும் பயிறியில பழகிக்கிட்டாங்க மூணாவது மனம் வந்து தானாவே அமைதியடையும் அடுத்து நான்காவது நான்காவது வந்து நம்ம ரேடியோவில் இன்டர்வியூல பேச முடியாத ஒரு மௌனம் அது வந்து நேரடியான பக்தளுக்கு இப்போதைக்கு நிறுத்திக்கலாம் இதோட அப்ப நான்கு விதமான மௌனம் இருக்கு இருக்கு இருக்கு அதனால நீங்க வந்து மௌனானந்தன் முனிராஜ் அப்படிங்கிற பேர்ல நீங்க வளர்ந்து அது எதுக்காக அப்படின்னா இத வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறதுக்காகவும் இதை செய்யறமே வழிய சிறப்பு சேர்க்கிற்காக இல்ல என்றது மூலமா நேயர்களுக்கு நான் சொல்லிடுறேன் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப அருமையான பேர் நல்ல ஒரு விளக்கம் மக்கள் நேர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் பெருநாயகம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர்ல வந்து உள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கவுண்டம்பாளையம் ஒரு சிறு ஒரு ஊர்ல இருக்கிறேன் முன்னால வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவம் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப அந்த மருத்துவத்தை வந்து நிறுத்திட்டு இயற்கை வாழ்வியலுக்கு இயற்கை அப்படின்ற எல்லாத்துக்கும் சொல்றதுக்காக மகாகூரு பக்தசபைன்ற ஒரு அடிப்படையில நாங்க வந்து அதை செயல்படுத்துறதுக்காக தயாராக இருக்கிறோம் பெரிய நாயக்கம்பாளைய மாவட்டம் கிடையாது கோயம்புத்தூர் மாவட்டத்துல அந்த நம்ம வனப்பிரசர்மத்தை மேற்கொள்றதுக்காக மூன்றாவது வாழ்க்கையினுடைய மனித வாழ்க்கையினுடைய மூன்றாவது கட்டம்னு நம்ம முன்னோர்கள் வந்து நாலு விதமா பிரித்து வச்சாங்க ஏற்கனவே சரி நான் முன்னோர்கள் சொல்றது நம்மளுடைய ரிஷிகள் மகான்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே தானே ஆமா அதனால வந்து அவங்களை வந்து எளிமைய முன்னோர்கள் அப்படின்ற ஒரு தலைப்புலயே அவங்களை அழைக்கலாம் சரி ஓகே ஒரு மனிதனுடைய இதை வந்து நாலு கூறுகளா எடுத்து அது வந்து திருமணம் ஆகும் வரை அவங்க தன்னுடைய கல்வியை முடிச்சு திருமணம் ஆகும் வரை பிரம்மச்சரியம் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து திருமணமானதுல இருந்து தன் குழந்தைகளை வளர்த்து அவங்களை ஆளாக்கி அவங்களுக்கு வேண்டிய அந்த இதில் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க வாழ்க்கையில வந்து அந்த குறிப்பிட்ட அவங்க திருமண வயது ஏற்ற வரைக்கும் ஆனா அந்த விஷயத்த வந்து கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால வந்து ஒரு மனிதன் வந்து மூன்றாவது கட்டத்துக்கு நகரணும் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம வந்து அவங்களை வந்து அவங்க அவங்க சொந்த வாழ்க்கை நல்ல விதமா அவங்களோட தன்னோட சுய கால நின்று வாழ்ந்து அதை அனுபவிக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டு வனப்பிரசர்மத்தை ரொம்ப எளிமையான சொல்லாக்க அதுக்கு இருந்தா ஏன்னா வனம் அப்படின்னு சொல்லது அந்த காலத்துல வந்து வனத்துக்கு போய் தவம் இருந்தாங்க அந்த இப்ப வந்து வனத்துக்கு போய் தவம் இருக்க முடியறதுக்கு வாய்ப்பு இல்ல அதனால நாமளே ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணியோ அல்லது வந்து அனுபவங்களை வச்சு மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு அந்த பயிற்சியில மேற்கொண்டு அந்த மூணாவது கட்டம் தான் வனப்பிரசு தர்மம் ஓடிப்பாங்க அதுக்காக தான் அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டே இப்ப நாலாவது கட்டம் என்ன நாலாவது கட்டம் வந்து மனம் பக்குவமான நிலையில எல்லாவற்றையுமே திறந்து பக்குவப்படுத்துறதுக்கான அந்த முன்னால சொன்ன அந்த வனப்பிருஷ்ட தர்மத்தில் அது பக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் திறந்துட்டு துற வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசர் மேற்கொள்வாங்க அப்பதான் வந்து நீங்க வந்து நம்ம முழுமையா நம்ம வந்து முழு மனிதனாக அரைக்குறையா தான் இருப்போம் நம்ம வந்து என்னன்னா தெரிஞ்சுகிட்டத வந்து பிராக்டிக்கலா பாக்கறதுக்கான வாய்ப்பு அதாவது செய்முறையில அனுபவிச்சு பார்த்து நம்மளோட அனுபவமா பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிருக்கேன் நம்ம முன்னோர்களும் சொன்னோம் இல்லீங்களா முன்னோர்களும் சொன்ன அவங்களெல்லாம் அனுபவிச்சு பார்த்து தங்களோட அனுபவங்கள தானே நமக்கு குறிப்புகளா விட்டுட்டு போயிருக்காங்க அப்ப அந்த விஷயத்த வந்து நாம வந்து மறுபடியும் சரிதானன்றது நாமளும் அதை அனுபவிச்சு பார்த்து தெரிஞ்சுட்டா இருக்கும் நம்ம அனுபவமா இருக்காது அடுத்த சர்க்கரை வந்து நமக்கு இனிக்காதுல அது மாதிரியான நச்சினைகள் வந்து தினந்தோறும் உங்களுடைய பதிவுகளை வழங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அது தம்மதம் தெரிவித்திருக்கிறீர்கள் சரிங்க அதற்கு நச்சினை நேயர்கள் சார்பா உங்களுக்கு முதற்கான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றிங்க ஐயா ரொம்ப அழகா நம்மளுடைய நேயர்களுக்கு புரியுற மாதிரி எளிமையாகவும் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப வந்து நேயர்கள் வந்து இது மாதிரி கேள்விகள் கேட்கும் போது அதற்கான பதில்களை நீங்க சொல்றது மூலமா அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் சரிங்க அதனால இதுவரைக்கும் மிக தெளிவாக சொன்ன உங்களுடைய குறிப்புகளுக்கு நன்றி சரிங்க மீண்டும் அடுத்த இயர்க்கை இயலில் சந்திப்போம் நன்றி